तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷ் ஆதித்தாபய விநாஷாய அவிதியவா டுவயனமனோரல் மனோ நருபய்த கவிங்கிற யோகியானவர் நிமி சக்கரவர்த்தியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற பகுதியை படித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு படித்த ஸ்லோகத்திலேயே சிறிது அர்த்தம் சொல்ல விரும்புகிறேன் ஈஸ்வரனை பஜிக்கிறது தான் பாகவத தர்மம் எப்பவும் பகவானையே பூஜை பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிற போது எதுக்காக இறைவனை வழிபடணும்னு சொன்னால் அறியாமையினால் கற்பிக்கப்பட்ட அச்சம் நீங்கணும்னு சொன்னால் ஞானத்தினால்தான் நீக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக யாரை சார்ந்து மாயாசக்தியானது பயத்தை உண்டு பண்ணுகிறாளோ அந்த மாயாசக்தியை தலைவனாக உடைய இறைவனை விடாமல் பூஜை பண்ண வேண்டும் ஒரு அதில் ஒரு சந்தேகம் பயம்ங்கிறது உடம்பில் அபிமானம் வச்சுருக்கிறதுனால தானே ஏற்படுகிறது அதுக்கு காரணம் உடம்பை நான்னு நினைக்கிறது அதுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறது மாயை இங்கே என்னவோ பண்ணுகிறதுன்னு சொல்கிறீர்களே அதே எப்படி ஈஸ்வரனை விட்டு பிரிஞ்சிருக்கிற அகங்காரத்தை தான் மாயை இப்படி பண்ணும் ஈஸ்வரனை விட்டு பிரியாதவனை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத தான் சொன்னார் ஈச விமுகஸ்ய தன் மாயையா ஸ்மிருதி ஈஷாதபேதா ஈஸ்வரனை மறக்கிறதுனால தான் இந்த பயம் வருகிறது அப்படிங்கிறத சொன்னார் அதை எப்படி பண்ணணும் ஈஸ்வர பஜனம் அப்படின்னா ஈஸ்வரனை குருவாகவும் தேவதைகளாகவும் ஆத்மாவாகவும் உயர்ந்ததாகவும் மிகவும் அன்புக்குரியவனாகவும் கருதி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை சொன்னார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் நாம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் இல்லாட்டாலும் இந்த துவயம் துவைத்தம் இருக்க விளங்குகிறது உண்மையில் இல்லை ஆனாலும் தோன்றுகிறதுங்கிறது அவத்தியமான அப்பி அவபாதி இல்லை என்றாலும் கூட ஸ்ரீதரர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணுற போது சொல்லுகிறார் எப்போ பார்த்தாலும் உலக விஷயத்தே நினச்சி கொண்டிருக்கிறவனுக்கு பகவான்கிட்ட எப்பவும் மனசை வச்சு பக்தி பண்ணுறதுங்கிறத எவ்வளோ சுலபமாக என்ன அப்படின்னு கேட்குறார் ஆக அப்படிப்பட்டவனுக்கு பயம் இல்லாமல் இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா உண்மையிலேயே உலகத்தில் பகவானை தவிர ஒரு பொருளும் இல்லை அதை சொல்கிறார் அவித்தியமான அப்பி துவயா அவபாதி துவயஹான்னு சொன்னால் இங்கே துவைத்த பிரபஞ்சா எப்படின்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறார் தியாதுஹூ தியா ஸ்வப்ன மனோரதா அது எப்படி என்றால் சில பேர் மனசிலேயே கற்பனை பண்ணுறான் ஸ்வப்னத்தை பார்க்குறான் கனவுங்கிறது உண்மையிலே இல்லாட்டா கூட அந்த அதே மாதிரி விழிப்பு நிலையிலேருந்து கொண்டு ஒருத்தன் தன் வாழ்க்கையவே கற்பனை எல்லாம் பண்ணி பார்க்குறான் இப்படி மனோரதம்னு பேருதுக்கு மனசுலையே தேரில் போகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறது அதை சொல்கிறார் ஆக இல்லாட்டாலும் இருக்கிற மாதிரி தெரிகிறது அதுக்கு காரணம் என்னன்னா அறியாமல் தான் இல்லாவிட்டாலும் இது இருப்பது போல் தோன்றுகிறது எப்படி நினைப்பவனுக்கு மனதை உடையவனுக்கு கனவும் கற்பனையும் உண்மை போல் இருக்கிறதோ அப்படி தற்க்கர்ம சங்கல்ப விகல்பக்கம் மனஹா மனசில் தான் அதெல்லாம் வந்து அது இருக்கிறது என்றும் இல்லாமல் இருக்கிறது என்றும் தோன்றுகிறது ஆகையினால என்ன பண்ணுறான்னா அந்தந்த காரியங்களை பண்ணணும்னு நினைக்கிறான் பண்ண நினைக்கிறான் சிலதில் ஈடுபடணும்னு நினைக்கிறான் சிலதில் ஈடுபட நினைக்கிறான் ஆகவே என்ன பண்ணணும்னா புத மனஹா நெருந்தியாத் அறிவாளி என்ன பண்ணணும்னா இந்த மனசை வெளியில் போகிற மனசை கட்டுப்படுத்தி பகவானிடத்தில் வைக்கணும் கண்ட பக்கமெல்லாம் தண்ணி வீணாக போகிறத தடுத்து வாக்காளா பண்ணி பாத்தி கட்டி எப்படி ஜலத்தை ஒரு இடத்துல சேர்த்து பயிர்களையெல்லாம் உண்டு பண்ணி அந்த பயிர்களால் பயனடைகிறோமோ அப்படி மனம் போன போக்கிலே எல்லாம் போகாமல் எண்ணங்களை எல்லாம் முறைப்படுத்தி நெறிப்படுத்தி அதன் மூலம் இறைவனை தியானம் செய்து வாழ்க்கையில் ஆனந்தங்கிற பிரயோஜனத்தை அடையணும் அப்படிங்கிறது ஆக தற்க சங்கல்பிகல்பக்கம் மனஹா புதா நிருந்தியாத் அறிவாளியானவன் அதை கட்டுப்படுத்த வேண்டும் தத்தக அபயம் சாத் பிறகு அபயம் அச்சமின்மை என்பது ஏற்படும் ஆக இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை கவனமாக புரிஞ்சுக்கணும் ஈஸ்வரனை விட்டு நாம் பிரியக்கூடாது கடவுளை சார்ந்தே உலகத்தில் வாழ்ந்தோமான நமக்கு பயம் வராது இன்னொரு அர்த்தம் இருக்குது கடவுள் வடிவமாக இருக்கிற சாஸ்திரத்தை சார்ந்து வாழ்ந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் அச்சம் வராது நான் சாஸ்திரப்படி வாழ்கிறேன் எனக்கு கஷ்டம் எங்கே வரப்போகிறது அப்படி வந்தாலும் பகவான் என்னை பக்குவப்படுத்துறதுக்கு தான் கொடுக்குறார் எனக்கு ஒரு நாளும் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற பயம் எனக்கு அணு அளவும் கிடையாது ஆகவே இந்த அச்சமின்மையை ஈஸ்வர ஆராதனையினால் பெறலாம் என்று பாகவதர்மத்தை நிமிச்சக்கரவர்த்திக்கு கவிங்கிற யோகியானவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் அவிமானி தியாத்து மனோர சங்கல்பிகல் மனோ நிந்தியதயம் திய